அப்துல்லும் அவர்கள் கூறியதாவது இரவு நேரத்தில் தமக்கு குளிப்பு கடமையாகிவிடுகிறது என உமர் அதுலாஹும் அவர்கள் நபிசல்லாஹு அலிசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் அதற்கு உழு உமது உறுப்பை கழுவி நீர் தூங்கும் என நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் கூறினார்கள்